الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين قرات الله تعالى في قران العظيم والفرقان المجيد بعد او بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان فتحنا لك فتحا مبينا وكان النبي صلى الله عليه وسلم الدين والنصيحه او كما قال عليه الصلاه والسلام சாந்தும் சமாதானமும் கண்மடி உள்ளாகி சலஅல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப எண்கள் சுகதாக்கள் சுவிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகானினுடைய முதல் பத்தின் நிறைவில் இருக்கிறோம் அல்லாஹர் அபுல்லாலமி இந்த பத்திலே கிடைக்க இருக்கிற ரஹமத்துக்களை நிறைவாக நமக்கு தந்திடுவானாக லைலத்து கதிரை கிடைக்க செய்திடுவானாக அல்லாஹர் அபுல் ஆலமி நம்முடைய ஹலாலான எல்லா ஹாஜாத்துக்களையும் நிறைவாக நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துவாச்சவனாக பை அத் எனும் இறை ஒப்பந்தம் என்ற தலைப்பில ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சமீப காலமாக பை அத் என்பது ரொம்ப வேகமாக பரவி வருகிற காலத்தில் பை அத் என்றால் என்ன யாரோடு பை அத்து செய்வது என்று மார்க்கம் என்ன சொல்கிறது என்பது குறித்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால் தன்னை விற்று விடுவது என்ற அர்த்தம் பை அப்படின்னு சொன்னால் தன்னை விற்று விடுவது பெருமனார் செல்லவ செல்லும் இடத்திலே சகாபாக்கள் தன்னை விற்றார்கள் ஒப்படைத்தார்கள் வியாபாரத்திற்கு பெயர் பை அதிலிருந்து வந்ததுதான் பை வியாபாரத்திலே ஒரு பொருளை வாங்குபவருக்கு ஒப்படைத்து விடுவது இதை போல ஒருவர் தன்னை ஒப்படைப்பதற்கு பெயர் பை அச்சு பெருமானுடைய காலத்திலே பல்வேறு பை அத்துகள் நடந்திருக்கிறது முதலில் இஸ்லாத்தின் மீது பை இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டால் அதை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று நாயகத்தினத்திலே பை அத்து செய்தார்கள் ஜரீபின் அப்துல்லா அலியம்பாகும் தேடா அரபுகள் அப்துல்லா இஸ்லாத்திற்கு வருகிற போது மையத்து செய்கிறார்கள் பார்க்கிற அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் இஸ்லாத்தின் மீது நீங்கள் நினைத்திருக்க வேண்டும் என்று மையத்தை செய்தார்கள்டுகிற காலம் எல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரு நசீகத்தை செய்வார்கள் சில பேர்கள் யாரை பார்த்தாலும் ஒரு கருத்தை பதிவிடுவார்கள் அதை போல ஜரீதி அப்துல்லா ரவி அல்லாஹு யாரை பார்த்தாலும் அத்தீன் அந்நசீகா மார்க்கம் என்பதே நசீகத்துதான் என்று சொல்லி ஒரு பெருமானாரினுடைய ஹபீசை பதிவு செய்கிற வரலாறுகளை பார்க்கிறோம் இப்ப இஸ்லாமியை மையத்தை செய்திருக்கிறார்கள் சொன்ன சொல்ல வேண்டும் ஜத்து கொடுக்க வேண்டும் செய்ய செய்யெல்லாம் வரிசையாக சொல்ல எல்லாம் கையை புடிச்சு பையத்து செய்தார் என்ன இரண்டு கொடுப்பது நான் பையத்து செய்ய மாட்டேன் நானே கோளை எப்படி போருக்கு செல்வது இதற்காகவும் நான் பையத்து செய்ய மாட்டேன் பெருமானார் சிரிக்கிறார்கள் அவர் உண்மையை சொல்லுகிறார் நான் ஏழை என்கிறார் நான் ஜுகுன் கோளை என்கிறார் அதனால் இந்த இரண்டை தவிர நான்கின் மீது பையத்து செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லலாக வடிவ செல்ல பையத்து செய்தார்கள் வரலார் பேசுகிறார் வருகிற போது சொன்னார்கள் யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன் என்று மையத்தை செய்ய வேண்டும் பெருமானார் ஒவ்வொருத்தரத்தை ஒவ்வொரு விதமாக பையத்தை சௌபான் அழித்தல மையத்து செய்தார்கள் குதிரையிலே போகிற போது சாட்டை கீழே விழுந்தால் இன்னொரு வரை எடுத்து கொடுக்குமாறு சொல்ல மாட்டார்கள் இடத்திலே பையத்து செய்திருந்தார்கள் நான் யாரிடத்திலும் எதுவும் கேட்க மாட்டேன் இடத்திலே தண்ணீர் கேட்டதில்லை காரணம் நான் ரசூர் இடத்திலே பையத்து செய்திருக்கிறேன் யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன் என்று சௌபான் அழி அல்லாஹுத்தல வந்தார்கள் அபூதர் அழி அல்லாஹூத்தல பையத்து செய்கிறார்கள் பெருமானார் இடத்திலே பெரும்பெரும் சாபாக்கள் மணக்குகளே பெருமையாக பேசுகிற சகாபி அப்து தகில் சொல்லுகிறார்கள் நாயகன் பெருமன கேள்வியை நீங்க கேட்கிறீங்களே நான் தான் என் தோழ ஜிப் இவரை தெரியுமா என்று நான் கேட்க வேண்டும் ஆனால் ஜிப்ரகிலே நீங்கள் என்னைப் பார்த்து கேட்கிறீர்கள் அவரை தெரியுமா என்று சொன்னார்கள் மனிதர்களிடத்தில் இவர் அறிமுகமானதை விட வழக்குகளிடத்தில் அதிகம் அறிமுகம் இந்த அபூதர் இடத்திலே சொன்னார்கள் அபூதர் என்னிடத்திலே மையத்தை செய்ய வேண்டும் எதற்காக தெரியுமா நான் பொருட்படுத்த மாட்டேன் காரணம் அவர் ரொம்ப துயரத்தான ரோசக்காரன் அபூதர் இஸ்லாமத்திற்கு வந்துவிட்டான் நன்னதை செய்கிற போது பல்வேறு ஏளனங்கள் ஏழன சொற்கள் வரும் அதிலெல்லாம் நான் தாங்கிக் கொள்ளுவேன் ரோஷப்பட மாட்டேன் என்று மையத்து செய்ய வேண்டும் இடத்திலே வையத்து செய்து கொடுத்தார்கள் சுவாமி வந்த நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன் நான் யாரையும் இட்டுக்கட்ட மாட்டேன் அநியாயமாக நான் யாரையும் கொலை செய்ய மாட்டேன் குரான் அல்ல சொல்றான் அல்ல நுசிக்ரிக் எல்லாம் இதை மையத்து செய்ய வேண்டும் பிரதாபதி அவர்களோடு சேர்ந்து பத்து பேர்கள் மொத்தம் பதினோரு பேர்கள் ரசூலிடத்திலே மையத்து செய்தார்கள் வரலாறு பேசுகிறார் இதை போல ஹிஜரத்திற்கான பையன் ரசூருடைய காலத்தில் ஹிஜரத்துக்கான வையாச்சும் அகல் போர் தோண்டிக் கொண்டிருக்கிற போது கடும் கஷ்டம் அகல் எங்கே நடக்கிறது மதினாவை ஒட்டி அகல் போர் நடக்கிறது சபா என்று சொல்வார்கள் இன்னைக்கு நம்ம உமராவு போனதா சுத்தி சதா மசாதி என்று அகழ் போர் நடந்த இடம் அங்கே சாபத்தில் சொல்கிறார்கள் கஷ்டம் தாங்க முடியவில்லை இங்கிருந்து வேறு ஊருக்கு செல்லலாமா ஹிஜிரத்து செல்ல அனுமதி கொடுக்கிறீர்களா பெருமனா செல்லலா வடிவ செல்ல மற்றவர்களுக்குத்தான் அனுமதி மதினாவுக்கு வர ஹிஜரத்து செய்ய அனுமதியை தவிர மதினாவில் இருப்பவர்கள் மற்ற ஊருக்கு ஹிஜரத்து செய்ய அனுமதி இல்லை என்றார்கள் பெருமனா மற்ற ஊர்களில் இருந்து மதினாவிற்கு வரலாம் செய்யலாம் இருப்பவர்கள் மற்ற ஊர்களுக்கு செய்யக்கூடாது என்றார்கள் வடிவசெல்லாம் இன்னொரு பக்கம் ஹிஜரத்து உதவிக்கானவை செய்திருக்கிறார்கள் மக்கள் கஷ்டப்படுகிற போது தன் தோழர்கள் கஷ்டப்படுகிற போது அவர்களை விட்டுவிடக் கூடாது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று மையத்தை செய்திருக்கிறார்கள் நவீரா கூட்டத்தார்கள் வருவார்கள் பார்த்தால் ஏழையின் ஏழ்மையின் அடையாளம் உடம்பிலே தெரியும் ஆடையிலே தெரியும் பெருமானார் புதன்கிழமை அன்று குதுவா நம்ம இம்மாம் புதன்கிழமை அன்னைக்கு குதுவா ஓதுனார் முடிஞ்சார் அதோட முடிஞ்சு சலா மலைகள் தான் புதன்களவை பெருமானார் குத்துபா கோதினார்கள் என் தோழர்கள் ஏழைகள் அவர்களினுடைய ஏழ்மையை தீர்க்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள் வீட்டில் இருக்கிற அத்தனையும் கொண்டு வரப்பட்டது பெருமானாரின் தங்கத்தை போன்று மென்னியது என்று வரலாறு சொல்கிறது இதை போல பெருமானார் செல்லல்லா ஹலிவஸ் ஜிஹாதுக்கு வையத்து செய்திருக்கிறார்கள் புதைவியா ஒப்பந்தம் நீண்ட வரலாறு நான் சொல்லுகிறேன் நம்முடைய சேகுமார்களுக்குள் வரவேண்டி இருக்கிறது ஆயிரத்தி நானூறு பேர்களோடு மக்காவுக்கு உமராட்சியை செல்கிறார்கள் ஆறிலே மக்கள் மக்காவாசிகள் உள்ளே நுழைய அனுமதி கொடுக்கவில்லை பேச்சுவார்த்தைக்கு உமரணியல்லாகவே அனுப்ப நாயகமே நான் செல்ல முடியாது நான் கோபக்க ஒப்பந்தம் என்னை கொண்டு நடக்காது வேண்டாம் அதனால் உஸ்மான்டல்லாகவே அனுப்பலாம் சென்ற உஸ்மான்லாகுத்தலா நீண்ட நேரம் வரவில்லை சகாபாக்களுக்குள்ளே வதந்தி கிளம்பியது உஸ்மான் அளியல்லாகவே அரபுகள் மக்கா குறைசிகள் கொலை செய்து விட்டார்கள் இருக்கிற சகாபாக்கள் எல்லாம் கொந்திருக்கிறார்கள் இப்பொழுதுதான் பெருமனார் சல்லாஹி வசலம் வையத்து செய்கிறார்கள் என்னிடத்திலே மையத்து செய்யுங்கள் உஸ்மான் அழித்தாலாவை கொண்டிருந்தால் நாம் இவர்களோடு போர் செய்ய வேண்டும் என்று மையத்து செய்யுங்கள் மையத்து நடக்கிறது தன்னுடைய வலதுகையை உஸ்மானுக்காக உஸ்மான் அலி அல்லாவுக்காக ரசிக பிறகு உஸ்மான் அலி அல்லாவு தல பேச்சுவார்த்தையை குடித்துக் கொண்டு வந்தார்கள் என்பது வரல சந்தோஷமாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் உஸ்மானை நீங்கள் மட்டும் உமராஜ் செய்து விட்டு செல்லுங்கள் என்று உஸ்மான் அலி அல்லாவுக்கு சொல்ல உஸ்மான் அலி அல்லா குத்தலா நான் ரசூலோடு வந்திருக்கிறேன் ரசூல் உமராஜ் செய்யவில்லை என்று சொன்னால் என்னால் சத்தியமாக நிச்சயமாக ஓமரா செய்ய முடியாது என்று கண்மணி நாயகத்தினுடைய பிரியத்தை அவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்திய வரலாறுகள் உண்டு பையத்தை உதவியா மௌத்துக்கு மையத்தை செய்திருக்கிறார்கள் இதே அகல் போகும் பதினைந்து ஆயிரம் பேர்கள் சகாபாக்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை பெருமனார் செல்லந்தா சிலம் மூவாயிரம் சகாபாக்களிடத்திலும் மையத்தை செய்தார்கள் நாம் இறந்து விட்டாலும் நான் சொல்வதை நீங்கள் கேட்டே சீர வேண்டும் என்று மரணத்திற்கான மையத்தில் நடந்திருக்கிறது அல்லாஹ் அக்பர் இந்த பையத்து மரண பையத்து ரசூலுக்கு பிறகு உஸ்மான் காலத்துல அப்துல்லா இடத்திலே சொன்னார்கள் கொன்றவர்களை கொலை செய்தே வேண்டும் மரணத்திற்கான பையத்து செய்ய வேண்டும் என்று சொல்ல அது ரசூலோடு முடிந்து விட்டது வேறு யாருக்கும் அந்த அனுமதி இல்லை என்று அப்துல்லாஹிப் செய்தி அல்லாத்தர சொன்னார்கள் வரலாறு பேசுகிறார் பெண்களுக்கு மையத்து நடந்தது பெண்களுக்கு மையச் சென் பெருமை சொல்லுகிற போது கூடாது இதை போல திருடக்கூடாது என்று சொல்லி என்று ஆச்சரியமாக கேட்ட உமைமா ரவி அல்லாகுத்தலா ரசூலிடத்திலே மையத்து செய்த வரலாறுகள் உண்டு பாலிகாகிறதுக்கு முன்னாடி சிறு குழந்தைகளிடத்திலே ரசூலுல்லா மையத்து செய்தார்கள் இவனு ஜாஃபர் அலி அல்லாஹா இவனு ஜுபேர் அலி அல்லாஹு தலா பையத்தை செய்கிற போது பெருமனார் சிரிக்கிறார்கள் இருவரும் என் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்களா அவர்கள் ரெண்டு சின்ன பிள்ளையை ஒப்படைத்து விட்டும் ரசூலே தொடர்சூலி இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நம்மை ஒப்படைக்க வேண்டுமானால் இருபது தன்மை சிலர் இருபத்தி நாலுங்கிறாங்க ஒரு இருபது தன்மைகள் இருந்தால் தன்னை ஒப்படைக்கலாம் வையத்தின் பாவத்தில் நாம் விழுந்து விடுவோம் என்று தெரிந்தார் வைகத்தின்பது நாம் சராமத்த கரெக்ட குரான் ஓதுகிறோம் தொடுகிறோம் நோன்பு வைக்கிறோம் முறைப்படி நடக்கிறோம் என்றால் மையத்துக்கு தேவையில்லை தவறான வழிக்கு சென்று விடுவோம் கட்டுப்பாட்டில் இருந்தால் தவறில் இருந்து விலகி இருக்கலாம் நப்சின் ஓட்டங்கள் பலவிதமாக ஓடுகிறது நப்சை கட்டுப்படுத்த முடியவில்லை இப்பொழுது தேவைப்படுகிறார்கள் அந்த நல்ல ஷேக் ஒருவர் கிடைத்து விட்டால் சென்னிர மரகதம் கிடைப்பதை விட சிறப்பு என்கிறார்கள் அஹத்து ஒரு சென்னிர மரகதம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம் ஒரு நல்ல ஷேகு கிடைத்து விட்டால் சந்தோஷம் ஆனால் அந்த அடையாளங்கள் பத்து முதல்ல அந்தமாடியாக இருக்க வேண்டும் எல் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இஸ்லாம் இடத்துல எல் இருந்தது எப்படி இல்முதா நமக்கு ஒத்து வருவாரா வரமாட்டாரன்னு பார்த்த உடனே சொல்ற இல் இருக்கணும் போய் மூசா அலி செல்கிறார்கள் பார்க்க சொன்ன உடனே உனக்கு எனக்கு ஒத்து வராது என்னத்து வராது ஓதிடுவாங்க உனக்கு ஒத்துவராது என்று பிரிந்து விடுவார்கள் பார்த்த உடனேயே இன்பு ஏற்பட வேண்டும் ஒத்து வரு ஒத்துவ இந்த வர்ற கூப்பிட்டு மாலையை போட்டு எனக்கு முரியதாய்க்க அப்படின்னு சொன்ன அவர் சேர்த்தில் பார்த்தவுடன் யார் உடன்படுவார்கள் யார் உடன்பட மாட்டார்கள் என்ற ஞானம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய புறத்தில் இருந்து இருக்க வேண்டும் கேட்கிற கேள்விகளுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் பதில் ரப்புடைய புறத்தில் இருந்து அல்லம் குரான் பேசுகிறது அப்படி தன்னை அப்படியே ஒப்படைச்ச அல்லாட்டையும் பெற்றவர் சிறு குழந்தையிலேயே இல்லை துணியை பெற்றவர் அல்லாஹுவிடத்திலிருந்து உண்டான ஞானம் ஒன்பது வயசு உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு நான் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் எல்லோரும் யூதர்களாக வேண்டும் எல்லோரும் யூதனாக எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி பதில் சொல்றது ரொம்ப சிக்கல் என்ன நடக்கும் எல்லாம் அமைதியா இருக்கும் போது வயசு பையன் நேரம் எந்திரிச்சு போனார் அபாய சிதல் பிஸ்தான் கேள்வி கேட்கிறால் கீழே இருக்கணும் பதில் சொல்றாள் தான் உட்காரணும்ட்டாங்க நீ கீழே இறங்க நான் ஏறி அமலுக்குறேன் ஒன்பது வயதுல ஏறி அமர்கிறார்கள் கேள்வி கேட்கிற யூகர் நிற்கிறார் என்ன இரண்டு ஒன்று மூன்று இல்லை மூணு ஒன்று நான்கு இல்லை இப்படியே போய் பத்து ஒன்று பதினொன்று இல்லை அது என்ன கேள்வி கேட்டாக்க என்ன செய்ய முடியும் நீட்ல கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல முடியாது நீட்டை எழுத முடியாது இந்த ஒன்பது வயது சிறுவன் அல்லாதவின் புறத்திலிருந்து ஞானம் பெற்றவர் சொன்னார் அல்லாஹ் ஒருவன் தான் ரெண்டு பேர் இல்லை இரவு பகல் ரெண்டுதான் மூன்றாவது ஒன்று இல்லை உலகம் அழிகிற போது எல்லாம் அழிந்துவிடும் மூன்றே மூன்று அழியாது அல்லாஹினுடைய அரசு அழியாது குருஷ் அழியாது களம் அழியாது வேதங்கள் நாலு ஐந்து கிடையாது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற பரல்கள் ஐந்து ஆறாவது கிடையாது வானபூமியை இறைவன் படைப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாட்கள் ஆறு ஏழாவது கிடையாது வானம் பூமி ஏழு எட்டாவது கிடையாது சொர்க்கம் எட்டு ஒன்பதாவது கிடையாது சாலை கிழகாத்தின் ஒட்டகத்தை கொண்டவர்கள் ஒன்பது பேர் பத்தாவது கிடையாது ஹஜுக்கு செல்லுகிற போது ஒருவர் குர்பானி கொடுக்க முடியவில்லை என்றார் பத்து நோம்பு அங்க மூணு நோம்பு இங்க வந்து ஏழு நோம்பு பத்து பதினொன்னாவது கிடையாது யூதன் இஸ்லாத்தில் இணைந்தான் ஒன்பது வயது சிறுவன் அந்த ஞானம் இருப்பவன் இல்லம் அல்லம் நாமம் இல்லது ரெண்டாவது க்கு ம் இருக்க வேண்டும் பழிவங்கும் குணம் கொண்ட ஷேகாக இருக்க முடியாது மன்னிக்கும் மனோபாவம் இருக்க வேண்டும் எல்லாத்தையும் மன்னிக்கிற பண்பு ரொம்ப சப அதுக்கு எவ்வளவு அடிச்சாலும் தாங்க அணுகி அளித்தாலும் மன்னிக்கிற மனோபாவம் அல்லாஹ் ரசூல் இடத்தில் இருந்ததா இல்லையா எவ்வளவு துன்பங்கள் அத்தனையும் ரசூல் செல்லா ஒளிவர் செல்ல அடிக்கடி சொல்வதுண்டு திண்ணூனை மிஸ்ரியுடைய வரல பெரிய திண்ணுனை மிஸ்ரி நடந்து செல்லும் போது புதுமண தம்பதி ரெண்டு பேர் அப்படி போயிட்டு இருப்பாங்க அவங்க சேர்த்து நீரு திண்ணுனை மிஸ்ரீயின் திண்ணுனை மிஸ்ரியினுடைய சேற்று நீர் அந்த மனைவியின் மீது பற்ற அனைத்த கல்யாணமாய் போயிட்டு இருப்பாங்க மனைவியின் மீது கொண்ட காதலி திண்ணுனை மிஸ்ரிய செருப்படுத்த தரிசுவன் கிரைனேச்சர் பெரிய வழி உள்ள செருப்படி வாங்கி போய்ட்டுருப்பாங்க செருப்பான்னு அடிப்பார் அடியை வாங்கிட்டு போய்ட்டு அடுத்த தெருவில் ஒரு அல்வா கடை வச்சுருப்பாரு யாராவது பெரிய மனுஷன் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கலாம் நம்ம கடையை அந்த வழியை திங்கும் போய்ட்டுருப்பாரு தூட்டு உக்கார வச்சு அவருக்கு ஸ்வீட் அல்வா அது இதுன்னு ஸ்வீட்லாம் கொண்டு பாயாசமெலாம் கொடுக்க அல்லாண்ட பேசுவார் அப்போ என்னடா உன் நாடகம் முதல் தெருவில் ஒருவன் செருப்பால் அடிக்கிறான் அடுத்த தெருவில் ஒருவன் அல்வா கொடுக்குறான் என்னடா உன் நாடகம் வா அந்த அம்மா வரும் பெரியவரை அடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது எங்க வீட்டுக்காரர் படியில ஏறி வீட்டுக்குள்ள நுழையெல்லாம் ஏறினாரு காணு தடுக்கி கீழே விழுந்தாரு தலை அடிச்சு இறந்து போயிட்டார் பெரியவரை இன்னும் பேசுவார்கள் உன் மீது கொண்ட காதலார் உன் கணவர் என்னை அடித்தார் என் மீது கொண்ட காதலால் என் இறைவன் உன் கணவரை அடித்து விட்டான் அம்மா அவர்கள் பழிவாங்குவதில்லை ஆனால் அல்லாகுவால் இருக்க முடியவில்லை இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சேகாகலாம் மூன்றாவது இருக்க வேண்டும் மன தூய்மை தான் தூய்மையாக இருந்தால்தான் மற்றவர்களை தூய்மைப்படுத்த முடியும் தானே அழுக்கா இருந்துட்டு அவர் மற்றவரை தூய்மைப்படுத்த முடியுமா சொன்னார் அவர் போயிருக்கிற அவர்கிட்ட போயிருக்கிறாரு வாழ்க்கையில மனசு நிம்மதியாகவே இல்லை நிறைய பேத்துல நீ கடை வாங்கிட்டு தல்லன்னு நினைக்கிற ஷேக் சொல்லி இருக்கிற நிறைய பேர்த்துட்டு கடை வாங்கிட்டு நீ தள்ளன் எப்படி ஷேக் இப்படி சொல்றீங்க உண்மையில அவங்கலாம் ரொம்ப நெருக்கிறாங்க அப்ப இவர் சொன்னாரான் நானே முனிவரான வழி இல்லாம உட்கார்ந்து சரியே அன்புக்குரியவர்களே சிறுக்க வேண்டும் மன தூய்மை இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லின் எல்லா செயல்களையும் பதிவு செய்கிறான் கிராமன் காத்தின் அதுவும் கிராமன் காத்திவின் நாம் செய்கிற செயல்களை எழுதுகிறார்கள் சொல்லும் கணக்கு செயலும் கணக்கு ஆனால் அறிகிற ஆற்றலை அல்லாஹத்தன் கைவசம் வைத்திருக்கிறார் இன்னூர் அப்ப இதுலாஸ் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளம் தூய்மையாக இருந்தால் இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம பொருளை வாங்கும்போது என்ன பொருள் ப்ராடக்டா ஜப்பானா நல்லா இருக்கும் சைனாவா ஒதுக்கி வை அதே மாதிரி நம்முடைய சொற்கள் செயல்கள் இதெல்லாம் கணக்கிடப்படும் எதில இஹ்லாஸ் இருக்கிறதோ அது மட்டும் தான் மன தூய்மை இருக்கிறதோ அது மட்டும் வேலை செல்லும் மற்றது எல்லாம் இந்த உலகத்திலேயே எதில் இருக்கிறதோ அந்த அமல்கள் நாம யோசிக்கணும் நாம் அமல் செய்கிறோமா மன தூய்மையோடு இருந்தால் அது தாராளமாகும் இல்லையா முடிவு செய்து கொள்ளலாம் இந்த அமல்கள் எந்த பயிலும் அவர்கள் அஞ்சாவதாக சொன்னாவே நற்புணம் இருக்கணும் அவங்கள்ட்ட வீட்டு கட்டிட்ட சுத்தியும் பூஞ்சோலைகளை வளர்க்கணும் முள்ளு மறக்க வழக்கு கூட நற்புணம் குணங்களிலேயே சிறந்த குணம் நற்குணத்திலேயே மன்னிக்கும் மனோபாவம் விட்டு கொடுக்கும் மனோபாவம் அடுத்தவர்களை நினைக்கிற மனோபாவம் மற்றவர்களை பெரிதாக நினைப்பார் பெருமணர் செல்லா ஒளிபசலமே அவங்களுக்கு தோதுவா தான் தனக்கு தோதுவா நடக்கணும்னு விரும்பியதே இல்லை பெருமனர் செல்லாஹ்ல உறங்கி கொண்டிருக்கிறார்கள் நாயகத்தை தட்டி எழுப்ப வேண்டும் அவசரமான வேலை அழிலளி எல்லா புத்தலாவும் அழி எல்லாவும் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க எழுப்பணும் யார் தட்டுறது அழிலளி எல்லா புத்தலா சொன்னாங்களா நான்லாம் தட்ட மாட்டேன் உலகத்திலேயே சிறந்த மனிதர் நீங்க தான் அதனால அபுபக்கர் நீங்க தான் தட்டும் அபுபக்கர் அழி சொன்னாங்களா நான் சிறந்த மனிதர் யார் சொன்னால் உலகத்திலேயே சிறந்த பெண்ணை யார் மனம் முடித்திருக்கிறாரோ அவர்தான் சிறந்த மனிதர் உலகத்திலேயே சிறந்த பெண் யார் பாத்திமாவை எனக்காக கொடுத்தாங்க ரசூலுடைய மருமகள் நீங்கள் வீட்டின் கதவை தட்ட உரிமை பெற்றவர் நீங்கள் தான் நீங்கள் தான் கதவை தட்டணும் அடிவள்ள சொர்க்கத்தினுடைய திறவுகோள் முதல் முதல்ல உங்கள் தான் கொடுக்கப்படும் ரசூலில் சொல்லியிருக்காங்க நான்லாம் சும்மா மருமைங்கிறதுலாம் டம்மி அதனால சொர்க்கத்தின் திறவுகோள் உங்க கையில தான் கொடுக்கப்படும் நீங்க தான் கதவை தட்டணும் ஒன்னே அபுபக்கரவியல்ல சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை சொர்க்கத்தில் அதிகமான பேர்களை நுழைப்பவர் அணி சொர்க்கத்தை வேணா நான் திறக்கலாம் ஆனா நிறைய மக்கள் உங்க பின்னாடி தான் வருவாங்க நீங்க தான் திறக்கணும் இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க ஜிவரைய சில அரசுள்ள போய் கொஞ்சம் கதவை திறந்து கொடுங்க கதவை திறந்து உடனே வெளியில ரெண்டு பேர் வாதம் பண்ணிட்டு கொண்டாந்து இருக்கிறாங்க கியாமத்தே என்ன மாறி உயர்வாக நினைத்தார்கள் ஒருவரை மற்றொரு உயர்வாக நினைக்கிற மனோபாவம் நினைக்கலாம் தகுதி இல்லாதவர் ஆறாவது அல்லாதுவை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய ஆடுமை வல்லவை உள்ளவை அனைத்தையும் தெரிந்த ப ாரோ அதிலே உயர்வை காண வேண்டும் அதோடு சேர்த்து ஆகிரத்து காண பணிகளில் உயர்ந்த இடத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹுவை அறிந்திருத்தல் நமக்கு சேவையான நீரை இலவசமாக கொடுத்திருக்கிறானே எதெல்லாம் அவசியமோ அது எல்லாம் இலவசம் காற்று இலவசம் அல்லா இலவசம் அறிவித அடுத்து உறுதி இருக்க வேண்டும் அல்லா ரசூலின் மீது எல்லோரும் எட்டாவதாக சகாபியத்திருக்க வேண்டும் கொடுக்கும் மனம் தனக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாலும் மனம் நான் ஷாஃபிர் அஹமத்துள்ளாஹி தலாவுடைய காலத்தில் பெரிய ஷேக் வாழ்ந்தாங்க ஷைபான் ராப்பிட்ட மசாலா கேட்டு வந்தாங்களாம் ஷாஃபிர் அஹமதுல்லா கிட்ட நாற்பது ஆடு இருந்தால் எத்தனை ஆடு கொடுக்கணும்னு ஒருத்தர் நாற்பது ஆடு இருந்தால் ஒரு ஆடு சக்காப் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு ஷாமீர் அஹமதுல்லா அவங்கள பார்த்தாங்களா ஷேக்காக பார்த்தாங்களாம் மசாலா சரியான்னு கேட்டிருக்காங்க சரி என்ன தப்புன்னாங்களா ஷேக் என்ன அல்லாதானா கொடுத்தா நாற்பதை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே ஷேக் சொன்னாங்க கொடுக்கும் ச இருக்கணும் அவங்க வேண்டும் வாழ்நாள் முழுக்க உண்மை வரக்கூடாத சிரிக்கு உண்மை வெள்ளம் பொய் அழித்தே தீரும் பொய் சொல்றவர் வந்து சேகாக இருக்க முடியாது அல்லாஹா சுக்கர் இருக்கணும் பத்தாவதாக சுக்குர் எப்பொழுதும் ரப்பின் மீது நன்றி செலுத்துகிற மனுவாகும் நன்றி இருக்கணும் பதினொன்னாவதாக தௌபா இருக்கணும் தினமும் அழுவார் அழுகிற பண்பு இருக்க வேண்டும் அல்லா கூட்டத்தில் அழுது சாதிப்பவராக இருக்க வேண்டும் அசன்பசரி எல்லாம் அழுது அழுது வீடு எல்லாம் தண்ணீராக இருக்கணும் பெருமான விரும்புவோராக இருக்க வேண்டும் பேரு சேர்த்து வச்சுட்டு அரசியல் விரும்புவார் எப்பொழுது ஆசைப்பட மாட்டார் பதிமூணாவதாக சுகுது இருக்க வேண்டும் பற்றற்ற நிலை இருக்க வேண்டும் நிறைய ஆசைப்படக்கூடாது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் உட்கார சேர் இப்படி இருக்கணும் போறதுக்கு காரு இப்படி இருக்கணும் விரும்புகிறாரக்குவா இருக்க வேண்டும் அச்சம் பதினஞ்சாவதாக தன்னை ஒப்படைக்க வேண்டும் அவனிடத்தில் ஒப்படைக்கிறதோ மையத்துக்கு அதே மாதிரி அபூத் அலித்தாலுடைய வரலாறு சொல்லுவாங்க நீங்க எங்கையில் என்ன இருக்கிறது அல்லாஹு நாட்டு எப்படிதான் நடக்கிறது அல்லாஹ் எப்படி நாடுகிறாரோ அப்படி இருக்கிறேன் அல்லாஹாக்கு பதினாறாவதாக நாவில எப்பொழுதும் திக்ரு நடனமான மூச்செல்லாம் நாம பார்த்த ஷேக்மார்கள் பார்த்திருக்கிறோம் ஆரணி பாபா போன்ற ஷேக்மார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சக்கராத்து ஹானில் இருக்கிற போது மூச்சிலே அம்மா அம்மா அம்மா அம்மா அல்லஹ் என்றே மூச்சை பழக்கி வைத்தார்கள் கண்கூடாக பார்த்தார்கள் பதினேழாவதாக துன்யாவை துன்யாவின் மீது அவர்களை காசை தற்குள் விட்டுவிடுவார்கள் மனசு என்ன நாடுறதோ அதை முழுவதும் செய்து கொண்டிருப்பவர் இருக்க முடியாது மனோ இச்சையை அவர்கள் விட்டுவிடுவார்கள் வந்து ரொம்ப சிக்கனானது எதை வேண்டாம் உற்றலாம் ஆனால் எதை விட முடியாது நம்சை விட முடியாது அதனால தான் இம்மா அவன் கசாலியும் ரூமியும் சொல்லும் போது நம்சை கல்கிருதாங்கிறாங்க குரங்குங்கிறேன் குரங்கு குரங்கு சும்மா இருந்து பார்த்துருக்கீங்களா குரங்கு எனக்கா சும்மா இருக்குமா இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க ஒரு நாள் குரங்குடா கசி ரூபுல் பையனில் எழுதுறாங்க ரூமி எழுதுறேன் சொல்கிறதெல்லாம் கேட்போம் அந்த குரல் நல்ல குரல் விருந்தாளி வந்திருக்கிறாரு தண்ணி கொண்டு வா கொண்டு வந்து வச்ச உடனே கையில் இருக்க குச்சியை வச்சு அடிச்சிருக்கிறேன் கியூச்சி கற்றுக்கு போகுது தட்டு கொண்டு தட்டை கொண்டு வந்து திருப்பி அடிச்சிருக்கீச்சு சாப்பாடு கொண்டு கொண்டு வா சாப்பாடு கொண்டு வந்து விருந்தாளி கோவம் செய்யாட்டி அடிக்கலாம் எடுத்துட்டு வந்தோன்னா கரெக்டா வச்சு தப்பா சாப்பாட்ட வச்சிச்சு தட்டை எல்லாமே வைக்கிது ஏன்னு அடிக்கிறாய் சரி நீ சொல்ற அடிக்கல போய் சாம்பார் எடுத்துட்டு வா சாம்பார் எடுத்துட்டு வந்து வச்சிச்சு அடிக்கலன்னு சொன்ன இந்த சாம்பார் நல்ல நல்ல செய்கிற செயல்கள் எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் நிறைவாக மனிதனுக்கு அவர் உபகாரியாக இருக்க வேண்டும் எல்லா படைப்பினங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பிடங்களும் மனிதனுக்கு உபகாரியாக இருக்கிறது பாருங்க எல்லா படைப்பிடங்களும் மாடு எவ்வளவு உபகாரம் பண்ணுது கோவையில் இருக்கிற மாடு நாலு நாளைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஒருத்தன் டீக்கடை நடத்த முடியுமா எல்லாம் உபகாரம் செய்கிறது ஆனால் இனிமே உபகாரம் செய்கிறாங்க திட்டதுக்கு தான் மாட்டை பயன்படுத்தாட்டே மாடை அதுக்குள்ளே உபகாரம் செஞ்சிருக்குது பெருமாள் செல்லி இப்போ செல்ல வந்த வருடத்தில் ஒரு சகாக்கு வர்றாரு நாயகமே என் ஒட்டகம் என்னை பாடாப்படுத்துது தூங்குமே வர்றது சொன்னேன் என் ஒட்டகம் எப்போ பார்த்தாலும் அழுது நாயகன் ஒட்டகத்தை அழைத்துவாரு ஒட்டகம் டத்திலே உரையிடுகிறது நாயகமே என்ன செல்லமா வளர்க்கிறார் அவர் சாப்பிடுவதற்கு முன்னால் எனக்கு குடிக்க கொடுக்கிறார் மாலை வரை வேலை செய்கிற என் மான மகைப்பு தொழுது விட்டு இஷா தொழுகாமலே உறைந்து விடுகிறார் நாயகமேன் அதனால் அவர் எழுகிற வரை தொழுகிற வரை அழுகிறேன் எனக்கு உபகாரம் செய்த என் யஜமானனை நான் நரகத்திற்கு அனுப்ப முடியுமா அந்த சாதி பாய்ந்து ஒட்டகத்தினுடைய நெற்றியில முட்டுவிட்டார் உலகத்தில் இருக்கிற எல்லாம் உபகாரம் செய்கிறது உபகாரம் இல்லாமல் இருக்கிறார் சொர்க்கத்திற்கு செல்லுகிற உபகார வழிகளை காட்டுபவர் சேகம் இந்த இருபது தன்மை சேகத்தை இருந்தா நீங்க தாராளமா மையத்து சேனா இல்லைன்னா பேசாம மையத்தான் வீட்டில் இருக்கிறது நல்லது கை கொடுக்க வேண்டிய அவசியம் அன்பிற்குரியவர்களை கேட்டதின்படி அமல் செய்கிற கோஃபிக்கை அல்லாத போதான எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக அன்பிற்குரியவர்களே கோவை புதூரினுடைய முத்தவள்ளி கண்ணியத்திற்குரிய தாங்குதீன் ஆஜியாரினுடைய மகனா சின்ன வயசில் நிமோனியாவால் இறந்து விட்டார்கள் அவர்களுக்காக வேண்டி ஒரு துவா செய்து கொள்ளலாம் அதற்கு முன்னால் இன்றைய டிப்ஸ் என்ற வார்த்தையை மா யார் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு பெரும் பிணிகள் வராது கஷ்டங்கள் பெரும் கஷ்டங்களை அல்லாஹ் கொடுப்பதில்லை சும்மா ரெண்டு நிமிஷம் இல்லாகுவீம் ஏழு தடவை காலையில ஏழு தடவை மாலையில ஏழு தடவை பெரும் கஷ்டங்கள் விபத்துக்கள் தீ போன்ற பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திய காரியங்கள் திருடர்கள் திருடுகிற காரியம் எதுவும் நடக்கா பெரும் பாதுகாப்பை தருகிற அற்புதமான வசனம் இந்த வசனம் அல்லாத போல அரவின் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌசிப்பை நம்ம அனைவருக்கும் நசிபாக்குவானாக